أضَلَّنَا كَثِيرًا مِنَ النَّاسِ وَمَن تَبِعَ لِي فَإِنَّهُ مِنِّي وَمَن عَصَانِي فَإِنَّكَ غَفُورٌ رَّحِيمٌ رَّبَّنَا إِنِّي أَسْكَنْتُ مِن ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ கணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய பெயரால் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பால் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி நான்கு ஆயத்துகள் முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன மக்கா நகரை பற்றி சொல்லி அல்லாஹால மக்கா நகரிலே அவர்களை வாழச் செய்ததை பற்றி அல்லாஹத்தாலா சொன்னான் அது பெரிய ஞாபகத்து என்பதாகும் அந்த மக்கா நகரம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது எந்த தடயமும் இல்லாமல் அடையாளமில்லாமல் இருந்த வெறும் வெற்றிடமாக அது இருந்தது வெற்றிடமாக இருந்த அந்த பகுதியை அல்லாஹாலா தன்னுடைய வீட்டை அதிலே நிர் நிர்மாணம் செய்து மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் அதிலே உண்டாக்கி தந்து இன்று உலகம் போழுகின்ற அளவுக்கு உலக மக்கள் எல்லாம் அங்கே திரும்பி பார்க்கின்ற வருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக அல்லாஹாலா ஆக்கி வைத்திருப்பதை அடுத்த ஆயத்துல அல்லா தால குறிப்பிடுகின்றார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லிய நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லிய அந்த நேரத்தை மக்களுக்கு நினைவூட்டுங்கள் என்ன சொன்னார்கள் ரப்பால் ஹாதல் பலத என்னுடைய ரப்பே இந்த ஊரை அச்சமற்றதாக பயமில்லாததாக நீ ஆக்கி அருள்வாயாக அந்நாபுதல் அஸ்னாம் என்னையும் என்னுடைய சந்ததி நிறை மக்களையும் சிலை வணக்கம் செய்வதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து வாருங்கள் மக்களுக்கும் நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த நகருக்காக வேண்டி மக்காவுக்காக செய்த விஷயம் சூரத்துள் பக்ராவிலே விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது இதே மாதிரி ஒரு ஆயத்து அங்கே வந்திருக்கின்றது அந்த ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது ஆனால் பெரிய கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஊரை நீ ஆக்குவாயாக அச்சமற்றதாக என்று இங்கே சொல்லுகிறார்கள் இதை எப்பொழுது கேட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டுமாறு அல்லாஹலா உத்தரவிட்டான் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து அந்த காயபாவை கட்டி முடித்தார்கள் கட்டி முடித்த நேரத்திலே அந்த இடத்திலே மக்கள் கூட்டம் இல்லை ஒரு சில பேர் இருந்தார்கள் அந்த நகரத்தை அச்சமில்லாததாக பயமில்லாததாக நிம்மதிக்குரியதாக ஆக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று அல்லாஹல்ல சொல்லுகின்றார் ஹாதல் பலத இந்த ஊரை இந்த நகரத்தை என்று அர்த்தம் சூரத்தில் பக்ராவிலே வந்த அந்த ஆயத்திலே ரப்பிஜால் ஹாதா பலத நாமினன் இதை அச்சமற்ற ஊராக நீ ஆக்குவாயாக இந்த ஊரை அச்சமற்றதாக ஆக்குவாயாக இதை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது காபாவை கட்டி முடிப்பதற்கு முன்னதாக கேட்ட துவா சூலத்துல் பக்ராவிலே சொல்லப்பட்டது அப்பொழுது கட்டடம் எழுப்பப்படவில்லை காபா கட்டப்படவில்லை அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் கேட்டார்கள் இதனை என்று சொன்னால் அந்த ஊரை என்று அர்த்தம் தான் பலதன் ஆமினன் அச்சமற்ற ஊராக நீ ஆக்குவாயாக கட்டடம் கட்டப்படுவதற்கு முன்னதாக முன்னதாக கேட்டது அப்பிஜால் ஆதல் பலத இந்த நகரை இந்த ஊரை நீ ஆக்குவாயாக ஆமினன் அச்சமற்றதாக பயம் இல்லாததாக ஆக்குவாயாக கட்டி முடித்த பின்னால் அங்கே ஒரு ஊருடைய தோற்றம் ஏற்பட்டு விட்டது அல்லாஹுடைய வீடு வந்துவிட்டது அதனால் அதை குறித்து குறிப்பிட்ட ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் துவா கேட்டார்கள் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பொதுவாக எல்லா ஊர்களுக்கும் மத்தியிலே உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் மத்தியிலே இந்த ஊரை அச்சமில்லாததாக பயமில்லாததாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக கேட்டார்கள் இந்த ரெண்டாவது துவாவிலே முதல் துவாவிலே சூலத்தில் பக்ராவிலே உள்ளதிலே பொதுவாக அதனை கேட்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல் இது குறிப்பாக கேட்கப்பட்டது அது பொதுவாக கேட்கப்பட்டது என்பதாக கருத்து சொல்லப்படுகின்றது எப்படி இருந்தாலும் இடத்திலும் வேறு வேறு விதமான கருத்துகளோடு அந்த துவாவை கேட்டிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் காபாவை கட்டுவதற்காக முயன்ற சம்பவம் சரித்திரமும் முன்னால் ஷாம் நகரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்திலே ஈராக் பகுதியிலே இருந்தார்கள் என்று ஈராக் என்பதாக சொன்ன சொன்னே அந்த பகுதியிலே இருந்தார்கள் அவருடைய குடும்பத்தினர் தந்தை தாயார் எல்லாம் அங்கே இருந்தார்கள் அல்லாஹாலா அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட உடனே தேர்ந்தெடுத்த உடனே அங்கே தீனுடைய பிரச்சாரம் செய்தார்கள் அந்த நாட்டிலே இருந்த மன்னன் மிகப்பெரிய எதிரியாக இருந்தான் மன்னன் மட்டுமல்ல அவருடைய வீட்டிலே இருந்து அவருடைய தந்தையும் எதிர எதிரியாக இருந்தார்கள் தந்தையின் மூலமாகவே பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டன கடைசியாக அங்கே சிலை வணக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஏராளமான முயற்சிகளை செய்தார்கள் கடைசியாக அந்த மன்னனின் மூலமாக அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள் அல்லாஹத்தல்லா அவர்களை காப்பாற்றினான் அதற்கு பிறகு அல்லாஹிடத்தில் துவா செய்கின்றார்கள் யாரம்பி என்ன இந்த ஊரை விட்டும் நான் வெளியே செல்ல வேண்டும் எனக்கு நீ உதவி செய் நான் வேறொரு இடத்திலே நான் சென்று என்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை நான் செய்ய வேண்டும் நீ உதவி செய்வதாக துவா கேட்டார்கள் என் நீ சாஹிபும் இலா ரப்பி என்று தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள் அங்கே இராக் பகுதியில் நான் உங்களை விட்டும் ஹிஜரத்தை செய்து வேறொரு ஊருக்கு செல்லவிருக்கின்றேன் அந்த ஊரிலே அல்லாஹாலா எனக்கு நேர் வழி காட்டுவான் என்னுடைய தீனுடைய பிரச்சாரத்திற்கு உதவி செய்வான் என்பதாக சொல்லி இராக் பகுதியை விட்டு ஷாம் பகுதிக்கு சென்றார்கள் அங்கே சென்று தீனுடைய பிரச்சாரம் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே அங்கிருந்து மிக உயர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் அவர்தான் சாரா என்ற பெண்மணி சாரா அம்மையாரை திருமணம் செய்தார்கள் நீண்ட நாள்களாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு மூலமாக குழந்தைகள் இல்லை நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட வயசு தொண்ணூறுக்கு மேல் ஆகிவிட்டது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு எண்பத்தி எட்டு தொண்ணூறு என்பதாக ஒரு அடிமை பெண் இருந்தார் அவர் ஹாஜர் என்பதாக அவருடைய பெயர் அந்த பெண்ணை உரிமை விட்டு நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகின்றேன் என்பதாக சொல்லி சாரா அம்மையார் ஹாஜர் என்ற அந்த பெண்ணை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து அந்த இப்ரா ஹாஜர் என்ற அந்த பெண்ணை இப்ராஹிம் அலே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்து அவர்கள் கொடுத்தார்கள் சாரா தான் கொடுத்தார்கள் இருந்தாலும் ஒரு அழகான பெண் ஹாஜர் என்ற அந்த அம்மையார் மிக அழகாக இருந்தார்கள் திருமணம் முடித்த பின்னாலே கணவனும் மனைவி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹாஜரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை கண்ட சாராவுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது பொறாமையும் ஏற்பட்டது அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ண பின்னால் ஒரு ரோஷம் ஏற்பட்டு விட்டது கொஞ்ச நாளில் குழந்தையும் பிறந்துருச்சு இஸ்மாயில் அலி அவர்கள் பிறந்தார்கள் ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால் குழந்தை பிறந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆனா சாரா அம்மையாருக்கு என்ன ஆனது என்று சொன்னால் இதுவே பெரிய ரோஷமாக ஆகிவிட்டது நம்மோட இருந்து நமக்கு இல்லை நான் கொடுத்த அடிமை பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வெறுப்பு அந்த பெண்ணின் மீது ஏற்பட்டது மீது ஏற்பட்டது அதனால அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு தண்டனை தர வேண்டும் என்பதாக நினைத்தார் அந்த பெண்ணுக்கு தண்டனை தர வேண்டும் சாரா சொன்னார் இந்த பெண்ணுடைய உடலிலே நான் மூன்று ஓட்டைகள் போடுவேன் சத்தியமாக என்று ஒரு சத்தியம் செய்தார் மூன்று ஓட்டைகள் போடுவேன் அப்படின்ற சத்தியம் செய்த அதை நிறைவேற்ற வேண்டும் ஓட்டை போடுறது அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஏதாவது ஒரு உடலுடைய உறுப்புகளிலே ஒரு குறையை ஏற்படுத்த வேண்டும் இப்படி சொல்லி சத்தியம் செய்த உடனே இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு நாள் சாராவிடத்தில் நினைவூட்டினார்கள் இப்படி ஒரு சத்தம் சத்தியம் செஞ்சிருக்கிறியா நீ அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கான நான் ஒரு வழி சொல்லி தர்றேன் செய்கிறையான்னு கேட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரா சொன்னார் மூன்று இடத்துல அந்த பெண்ணுடைய உடலிலே மூன்று இடத்துல நீ துவாரம் போட்டுவிடும் ஒரு ஓட்டை போட்டுவிடும் ஒரு குறையாயிடு உன்னுடைய சத்தியை நிறைவேறிடும் அப்படியா சரி அது செஞ்சிடலாம் எங்கெங்க ஓட்ட போடுவது ரெண்டு காதில் ஓட்ட போடும் முதல்ல ரெண்டு ஓட்ட ரெண்டு காதல இந்த ஓரத்தில் இந்த கம்மல் போடுற இடத்துல ரெண்டு ஓட்ட போடும் மூணாவது அந்த பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில ஒரு தோல் வளர்ந்திருக்கும் அதை நீ ஹத்னா செய்து விடும் மறுத்து விடும் ஏ மூணு இது நிறைவேறி போகும் அப்படின்னு அது ஒரு குறை ஏதாவது ஒரு குறையை ஏற்படுத்துவது அன்றிலிருந்து பெண்களுக்கு ஹத்னா செய்வது முஸ்தப் என்பதாக கொண்டு வரப்பட்டது பொதுவாக ஆண்களுக்கு ஹத்தனா செய்வது சுண்ணத்து பெண்களுக்கும் ஹத்தனா உண்டு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த தோலை வெட்டி எடுப்பது அப்படிங்கிறது அது முதன்முதலாக ஏற்படுத்திய சாரா ஹாஜராவுக்கு செய்தார் ரெண்டு காதலை ஓட்டை போட்ட உடனே அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசா போச்சு இப்ப இப்ராஹிம் அலையாம் பார்த்தாங்க சாராட்டாட்ட யோசனை கேட்டாங்க வெறும் ஓட்டையாக இருக்குது ஏதாச்சும் ஒரு இதை போட்டு அதை அடைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இப்போ மாடல் மாடலாக அந்த தோடுகள்லாம் இருக்கு அது மாதிரி அந்த காலத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் தோடு அப்படின்னு பேர் வருது புறத் என்பதாக சொல்லப்படுகின்றது ஏதோ ஒரு பொருளை செய்ததாக இருக்கும் அது அதாவது தந்தத்தாலோ அல்லது வேறு ஏதாவது கற்களாலோ செய்ததாக இருக்கும் அதை காதலை போட்டாங்க காதில் போட்ட உடனே முதல்ல இருந்தத விட அழகு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு ஹாஜரா இப்ப சாராவுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமை ஆகி போச்சு நம்ம அழகெல்லாம் போகணும்னு தானே ஓட்டை போட்டோம் ஓட்டையில் ஒன்று வச்சு அடைச்ச உடனே அழகு கூட போச்சு ரெண்டாவது மூன்றாவதாக ஒரு செய்த அந்த ஹத்தினா இருக்கின்ற அதன் மூலமாக கணவனிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சுகமத்தும் ரொம்ப இனிமையானதாக ஆகிவிட்டது அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக போச்சு அதனால சாரா சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்துல இந்த பெண்ணை நீங்கள் இங்கே வச்சிருக்கக்கூடாது எங்கேயாவது கண்காணிந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின் அந்த பெண்ணையும் குழந்தையும் குழந்தை பெற்றெடுத்தாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் கையில் குழந்தையா ரெண்டு பேரையும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க இங்கே இருக்கக்கூடாது அல்லாஹுடைய உத்தரவும் வந்தது அடுத்த அல்லாஹத்தில் அதை அந்த ஆயிரத்தி பின்னால் வாசிக்கணும் அப்படியே அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க அதாவது காபா இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் ஹாஜரையும் ஹாஜரா அல்ல தான் பேர் வருது நம் பழக்கத்தில் ஹாஜரான்னு சொல்கிறோம் ஹாஜர் என்ற அந்த பெண்ணையும் குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் எந்த கட்டடமோ அல்லது செடிகொடிகளோ செடிகொடிகள்லாம் இருந்தது கட்டடமோ மனிதர்களோ வேறு எந்த பொருளும் கிடையாது அந்த இடத்துல சுற்றிலும் மலைகள் மூன்று பக்கம் மலை ஒரு பக்கம் சாதாரணமாக இருக்கக்கூடிய பகுதி அதில் அந்த மூன்று மலையுடைய நடு நடுவிலை மூன்று பக்கங்களில் உள்ள மலையினுடைய நடுவிலை ஒரு பள்ளத்தாக்கு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அது உயர்ந்து உயர்ந்து தான் இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கு வந்துருக்குது காபாவுடைய பழம் இப்போ இருக்கக்கூடிய காபாவே பள்ளத்தில் தான் இருக்குது அஞ்சுக்கு போனவங்களுக்கு தெரியும் எத்தனை படி இறங்கி கீழே போறோம் அது மழை பெஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுன்னா நேரம் காபாவுக்கு தான் போகும் காபாவுடைய அந்த செய்யக்கூடிய இடத்துக்கு தான் போகும் சரி அதுக்கெல்லாம் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேற விஷயம் ஆக அது பள்ளத்தாக்காக இருந்தது அந்த இடத்துல கொண்டு போய் மனைவியையும் மகனையும் விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லலை பேசாம திரும்பி வந்தாங்க எதுவுமே சொல்லலை கணவன் திரும்பி போவதை பார்த்து ஹாஜர் பின்னாலே ஓடி வந்தாங்க எங்களை ஏன் இங்கே விட்டுட்டு போறீங்க என்ன விஷயம் ஒன்றுமே சொல்லலை பேசாமல் போயிட்டே இருக்கிறாங்க என்னும் சற்று தூரமான மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டாங்க எதுவுமே பதில் சொல்லவில்லை இப்ராஹிம் அலே அவர்கள் கடைசியாக கேட்டார்கள் அல்லாஹாலா உங்களுக்கு உத்தரவு கொடுத்தானா இப்படி எங்களை விட்டு செல்லுமாறு ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் அசைத்தார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் ஆம் என்று சொன்ன தலையை அசைத்தவுடனே ஆஜர் அம்மையார் சொன்னார்கள் அப்படியானால் அந்த அல்லாஹ் வீணாக்க மாட்டான் கைவிட மாட்டான் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக சொல்லி திரும்பி வந்து விட்டார்கள் இப்பொழுது காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே என்ன சொல்ல குறிப்பாக சொல்ல போனால் ஜம்சம் என்ற அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே குழந்தையும் தாயும் தங்கி இருக்கின்றார்கள் வீடு கிடையாது மேலே கூரை கிடையாது மனிதர்கள் யாரும் இல்லை துணை யாரும் கிடையாது விளக்கு கிடையாது எந்த நடமாட்டம் எந்த மனிதருடைய எந்த பொருளுடைய நடமாட்டம் இல்லை என்னும் சொல்லப்போனால் புழு பூச்சிகள் கூட கிடையாது அந்த பகுதியில் அப்படி ஒரு இடம் குழந்தையுடன் இருந்தார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அவர்களுடன் கொண்டு வந்திருந்த சில உணவு பேரிச்சம்பளங்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன ஒரு தோல் பையில் கொஞ்சம் தண்ணீர் வைத்திருந்தார்கள் அந்த தண்ணீரையும் குடித்து முடித்தாகிவிட்டது இப்பொழுது எந்த உணவும் இல்லை தண்ணீரும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்கள் குழந்தை அழுகின்றது பால் தேவை உணவு தேவை அல்லது குறைந்தாலும் தண்ணீராவது தேவை எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் குழந்தையுடைய அந்த அழுகையை கேட்டு அன்னை ஹாஜிரா அவர்கள் மிக பரிதாபப்பட்டார்கள் கவலை கொண்டார்கள் அதனால் குழந்தையை அந்த இடத்துல படுக்க வைத்துவிட்டு எங்கேயாவது தண்ணீர் இருக்கின்றதா அல்லது யாராவது மனிதர்கள் வருகின்றார்களா மனிதர்கள் நடமாடக்கூடிய ஒரு நிலை தெரிகின்றதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்தில் இருந்த சஃபா என்ற அந்த மலை குன்றின் மீது ஏறினார்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் எந்த விதமான அடையாளமும் இல்லை தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையும் இல்லை பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வேகமாக ஓடினார்கள் இந்த மேட்டு பகுதியில் நின்றிருக்கும்போது குழந்தை படுத்திருப்பது நன்றாக தெரிகின்றது மேட்டில் சஃபாவில் ஏறி நிற்கும் பொழுது கீழே இறங்கும் பொழுது குழந்தை நன்றாக தெரிகின்றது கொஞ்ச தூரம் போன உடனே குழந்தை கண்ணுக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல ஒரு மறைப்பு ஏதோ ஒரு தடுப்பு இருந்து மேடு பள்ளமாக இருந்த இடம் அதனால அந்த தடுப்பின் காரணமாக குழந்தை தெரியல அதனால குழந்தையை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி சற்று தூரம் வேகமாக ஓடினார்கள் அதுதான் இன்னைக்கு பச்சை லைட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் வேகமாக போக வேண்டும் என்பதாக சவையுடைய சட்டத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது வேகமாக செல்வதற்கு பெயர் தான் சவை என்பதாக சொல்லப்படும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக அன்னை ஹாஜரா அவர்கள் சென்றார்கள் அதனால் நாமும் சாட்சி செய்யக்கூடியவர்களும் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாகவே செல்ல வேண்டும் இந்த ரெண்டாவது பச்சை லைட்டு இருக்கக்கூடிய தூரம் அந்த அளவுக்கு சென்ற பின்னால் குழந்தை கண்ணுக்கு தெரிந்தது அதனால் கொஞ்சம் மெதுவாகவே போனாங்க அப்படியே போய் மேலே ஏறி ஏறி மறுவா என்று அந்த மலைக்கு போனாங்க அங்கே நின்று பார்த்தாங்க தண்ணி எதுவுமே கிடைக்கல இல்லை மக்களும் கிடையாது நடமாட்டம் கிடையாது தண்ணி கிடைக்கக்கூடிய அறிகுறி எதுவும் இல்லை திரும்ப வந்தாங்க அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தப்படனா மறுபடியும் கொஞ்சம் வேகமாக வந்தாங்க சஃபாவில் ஏறினாங்க பிறகு மருவாவுக்கு போனாங்க இப்படியே ஏழு தடவை சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே போனாங்க சஃபாவிலே ஆரம்பித்த அந்த நடையை மருவாவிலே முடித்தார்கள் அன்னை ஹாஜர் அலே அவர்களுடைய அந்த ஓட்டத்தின் காரணமாக நடையின் காரணமாக சபை என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக அதிசர்களே நாம் காணுகின்றோம் என்ன சஃபாவல் மருவத்தமின் ஷாஹிர் இல்லா சபாவும் மருவாவும் அல்லாஹாலுடைய அடையாள சின்னங்களை சார்ந்தவை பவன் ஹஜ்யா பலாஜுனாக அழகிய செய்கின்றாரோ அல்லது செய்கின்றாரோ அவர் அந்த சபா மருவாவுக்கு இடையில சுற்றி வருவது அவர் மீது குற்றமாகாது செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹத்தாலா அங்கே குறிப்பிடுகின்றார் அதை ரசூல்லி சொல்லம் அவர்கள் சொல்லியதன் காரணமாக சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது ஹஜ்ஜிலே அது வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கின்றது கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதாக ஆஜர் அலை அவர்கள் ஓடினாங்க போனாங்க வந்தாங்க மருவாவின் மீது ஏழாவது மருவாவின் மீது நிற்கக்கூடிய நேரத்தில் குழந்தை படுத்திருக்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்டது ஏதோ சப்தம் கேட்கறத நினைச்சு ஏழாவது முடிச்சுக்கிட்டு குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க வந்த அசரீதியான சத்தம் அசரீதியான ஒரு சத்தம் ஒரு மலக்கு அந்த சப்தத்தை கொடுத்தார் உன்னுடைய குழந்தைக்கு குழந்தையுடைய காலடியிலே அல்லாஹாலா ஒரு நீரை உற்பத்தி செய்திருக்கின்றான் தண்ணீரை உற்பத்தி செய்திருக்கின்றான் அதை நீ தடுத்து வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள் அந்த குழந்தை காலை உதறிக்கொண்டு அழுக அழுகின்றது தரையிலே காலை தேய்த்து கொண்டு அழுகின்றது அந்த காலடியிலே அல்லாஹாலா சம்சம் என்ற அந்த நீரை மேலே பொங்கி வரச் செய்தார் குழந்தையை தூக்கிட்டாங்க தண்ணி பொங்கிக்கிட்டு அதை அணை போட்டார்கள் சுத்திய மண்ணை வச்சு மணலை வச்சு மூடினாங்க அப்படியே அது இன்னும் பொங்கி அதிகமாக வந்துச்சு ஜம் ஜம் என்று சொன்னாலே மிக அதிகமானது என்று அர்த்தம் ஜம் ஜம்கு அர்த்தம் மிக அதிகமானது மிக அதிகமான தண்ணீர் பொங்கி வந்தது ஒரு மணல் மேட்டை சுத்தியே ஏற்படுத்தி அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தினார்கள் சொன்னார்கள் ஆஜரா அம்மையார் அன்று அதை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீர் அப்படியே ஓடி எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கும் அரபு நாட்டில பல இடங்களுக்கு சென்று பெரும் நதியாக அது பெருக்கெடுத்து ஓடி கட்டுப்படுத்தியதன் காரணமாக இல்லாதாலும் அதற்குள்ளே அதை நிற்க வைத்து விட்டான் என்பதாக சொல்வேன் நிற்க வைத்த அந்த தண்ணீருடைய அதிசயம் நமக்கு இப்ப தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்மாயில் அலி அவர்களும் ஹாஜிரா அவர்களும் குழந்தையாக இருந்த அவர்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில தினங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ இப்போ தண்ணி அந்த இடத்துல இருக்குது அந்த கேபா இருக்கக்கூடிய அந்த ஆஜரா இருந்த அந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே மலைப்பகுதியிலே ஒரு ஓரத்திலே ஒரு வாகன கூட்டத்தார் வியாபாரத்திற்கோ எதுக்கோ போயிட்டு வர்றாங்க அவங்க அந்த பக்கம் போகும்போது வாகனத்திலே பார்க்கின்றார்கள் பறவைகள் ஒரு இடத்திலே வட்டமிட்டு பறந்து கொண்டு இருக்கின்றது பறவைகள் அப்படின்னு சொன்னால் ஒன்று குருவியாக இருக்கணும் அல்லது சின்ன பறவை இப்போங்கூட சாயந்தர நேரத்தில் அங்கே பார்த்தா ஒரு குருவி பறக்கும் அந்த மாதிரி குருவிடும் ஏன்னா அங்கே காக்காய் கிடையாது அரபு நாட்டில் அரபு நாட்டில் எங்கேயுமே காக்கா கிடையாது நீங்கள் மக்காவுக்கு மதியானாவுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம் ஏன்னா காக்கா இருக்கிறதா இருந்தால் மரங்கள் தேவை தண்ணீர் நீர்நிலைகள் தேவை மரங்களிலே கூடு கட்டி அது குடியிருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு காலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு வெளியே போகும் ராத்திரிக்கு வந்தவொடன்னு ஒரு தடவை குளிக்கும் காக்கா கா காக்கா குளியல் தான் தெரியும் நம்ம ஹவுஸ்லையும் கூட குளிக்கும் காக்கா தலையை விட்டு ரெண்டு ஆட்டு அவ்வளோதான் அதுதான் குளியல் அது அதனாலதான் ரொம்ப சீக்கிரமாக குளிச்சிட்டு வர்றவங்களும் காக்கா குளியல் குளிச்சிட்டு வந்திருக்காருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி காக்கா குளிக்கும் குளிச்சுட்டு தான் படுக்கைக்கு போகும் கூட்டுக்கு போகும் அதனால அங்கே தண்ணி கிடையாது அதனால காக்காயும் கிடையாது காக்கா குடியிருக்கிறதுக்கு மரங்கள் கிடையாது அதனால காக்கா எங்கே கிடையாது சரியாப்பா பறக்கக்கூடிய பறவைகள் ஏதாச்சும் குருவிகளாக இருந்திருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அது அபாபேல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு பறவை ஒரு குருவி பறகு சாய்ந்த நேரத்தில் பார்க்கலாம் மதுரைபுடைய நேரத்தில் அங்கே சரியாப்படி ஒரு கூட்டம் போகுது அங்கே தூரத்தில் அந்த பறவைகள் இங்கே பறக்கிறத பார்க்குறாங்க அவங்களுக்கு தண்ணீர் தேவை அதனால ஒரு ரெண்டு பேர்த்த முதல்ல அனுப்புனாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க பறவைகள்லாம் பறந்துகிட்டு இருக்குது ஒரு சமயம் தண்ணி இருக்கும் போல இருக்குது நமக்கு தண்ணி தேவை அப்படி தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் தகவல் சொல்லுங்கள் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தார் சொல்லி அனுப்புனாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க பார்த்தா இங்கே தண்ணி இருக்கு குழந்தை இருக்கு ஒரு பெண்ணு இருக்கிறாங்க அப்போ அந்த ஆஜராவிடத்தில் அந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுடைய கபியிலா கூட்டம் ஒன்று வந்துருக்குது அந்த பக்கம் நிற்கிறாங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி வர சொல்லுங்க தண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பேரும் போனாங்க சொன்னாங்க அந்த கூட்டத்தார் வந்தாங்க அவங்களுக்கு பேர் வரலாற்றில் ஜுருஹம் ஜுருஹும் அல்லது ஜுருஹம் என்பதாக அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜுருஹம் கூட்டத்தார் வந்தாங்க வந்தவன பார்த்தாங்க தண்ணி பொங்கி வழியில் இந்த மாதிரி தண்ணி அரபு நாட்டில் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஷாம் பகுதியில் தான் இருக்குது அந்த மாதிரி ஷாம் நகரம் இருக்குதே அது தஞ்சாவூர் ஜில்லா மாதிரி நல்ல வளம் உள்ள பூமி நிறைய தண்ணீர் இருக்கும் ஏராளமான குளங் குளங்கள் ஏரிகள் அது இதெல்லாம் நிறைய இருக்கு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்பது மட்டுமல்ல அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணாங்க இந்த இடத்துலையே நம்மளும் அனுமதி கேட்டு இந்த பெண்ணிட்ட அனுமதி கேட்டு இங்கே தங்கிட்டா என்ன நம்ம இந்த ஊர்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணாங்க எல்லாரும் முடிவு சரி அப்படின்னா இடத்துல கேட்டாங்க நாங்க இங்கே தங்கிக்கிறதுக்கு எனக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க நீங்க விரும்பினீங்கன்னா இங்கேயே தங்கிடணும் துணை இல்லை யாரும் ஜனங்க யாருமே இல்லை தங்கலாம் தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த கூட்டத்துடைய தலைவர கூட்டத்தார் இடத்துல சொன்னாங்க இங்க நீங்க தங்குறதுல எந்த ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது நீங்க தங்கிக்கலாம் ஆனால் இந்த தண்ணியில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தண்ணி எங்களுது அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா எங்களுக்கு பங்கு கொடுன்னு கேட்கக்கூடாது அதில் தண்ணி எங்களுக்கு உரிய இது எனக்கும் இந்த குழந்தைக்கும் உரிய இது தண்ணி தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர தண்ணியில் உரிமையை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது தாராளமாக எங்களுக்கு தண்ணி தான் தேவை அப்படின்னாங்க சரி அந்த கூட்டத்தாரா இருந்தாங்க அவங்க தான் முதல்ல அரபி பேசினவங்க ஜுருகம் என்ற அந்த கூட்டத்தார் தான் உலகத்திலேயே முதன் முதலாக அரபி பேசியவர்கள் எப்படி பேசினாங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று தெளிவாக இல்லை சரி பேசுனாங்க அரபி பேசுனாங்க குழந்தை இஸ்மாயில இஸ்லாமர்கள் வளர ஆரம்பித்தார்கள் இப்போ அந்த ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனே ஒரு பெரிய ஆதரவு அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அங்கே கூடாரங்களை அமைத்து கொண்டார்கள் தங்குவதற்கு வசதியாக பிறகு அந்த கூட்டத்தார் வெளிநாட்டுக்கு அங்கே சாமிக்கு சாமான்கள் கொண்டு வருவாங்க பூர்ண கொண்டு வருவாங்க சாப்பிட்டாங்க இவங்க எல்லாம் செஞ்சாங்க இப்போ அன்னை ஹாஜிரா அலி அவர்களுக்கு எல்லா வகையான உணவு பொருள்களும் தண்ணீரும் தேவைப்பட பொருள்கள் எல்லாம் மிக சுகமாக இலவசமாக கூட அவர்களுக்கு கிடைத்துவிட்டது ஏன்னா அவங்க அசல் அங்கே அந்த தண்ணீருக்கு அசல் தண்ணீர் இருந்தால் மிகப்பெரிய பாக்கியம் அது தண்ணீர் மிகப்பெரிய சொத்து ஒரு பெரிய சொத்து அவர்களிடத்தில் இருந்தது அதனால் மற்றவர்கள் எல்லாம் அவர்களை அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது எல்லாரும் அவர்களை போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் அவர்களுக்கு வேண்டி தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தவுடனேயே அந்த கூட்டத்தாரிடத்தில் பழகினார்கள் அவர்களை தெரிந்து அரபி மொழியை கற்றுக்கொண்டார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் முதன் அரபி மொழி கற்றுக்கொண்டவர் இஸ்மாயில் அலி அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் ரசூல் அலாஹிஸ் அல்ல இஸ்லாம் வர்றாங்க இஸ்மாயில் அலி நபி ரசூல் அவங்களுக்கு அடுத்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்களுக்கு இடையிலே அந்த சந்ததியிலே நபிமார்கள் யாரும் கிடையாது நபிமார்கள் யாரும் கிடையாது இது ஒரு ரசூல்லாய் சல்லா அவருடைய காலத்திலிருந்து ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி வச்ச வருஷம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் இப்ப அந்த துருகம் என்ற கூட்டத்தாரிடத்திலிருந்து அரபி மொழியை மட்டுமல்ல இலக்கணம் இலக்கியம் அவர்கள் பெரும் வீரர்களாக கூட இருந்தார்கள் ஈட்டி எறிதல் அம்பெறிதல் குதிரை ஏற்றம் இவையெல்லாம் இஸ்மாயில் அலுவலி இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து பழகி ஒரு பெரிய போர் வீரருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன கலைகள் தேவையோ அத்தனை கலைகளையும் ஜுருகம் என்ற கூட்டத்தாரிடத்திலிருந்து இஸ்மாயில் அல் அவர்கள் பழகிக்கொண்டார் அவர்களுக்கு வயதானது இது கடையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்களா இல்லையா அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறத பெரும்பாலான சரித்திரம் இஸ்லாய் இப்ராஹிம் அலிஸ்லாம் வரவில்லை பிறகு ஒரு பருவ வயது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயது அடைந்தவுடனே அந்த ஜுருகம் என்ற கூட்டத்தாரிடத்திறந்தே ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திரமணம் செய்து வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய மனைவி மகளை மகனை பார்க்க வேண்டும் என்பது இதை வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொன்னா அது அல்லாஹுடைய உத்தரவு ஏன்னா நபி அவங்க பெரிய ரசூல் அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர்கள் ஹலீருல்லா அல்லாவுடைய ஹலீல் நேசட் அதனால அல்லாஹத்தாவுடைய கற்றளை அப்படி இருந்திருக்கும் அவங்க வரல வரச்சொல்லி அல்லா தலாவுடைய கட்டல வந்தாங்க வந்து இங்க இஸ்மாயில் யாரு ஹாஜர் யாரு அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த துருகம் என்ற கூட்டத்தார் அவங்களும் பல்கி பெரிய பெரிய ஒரு கூட்டமாக ஆயிடுச்சுங்க நிறைய கூடாரங்கள் வீடுகள்லாம் நிறைய அமைஞ்சு போயிடுச்சு காபா கட்டணம் கிடையாது இப்ப கேட்டாங்க இன்னும் வீடு அப்படின்னு காட்டப்பட்டது அந்த நேரத்துல போய் அந்த வீட்டுக்கு போனா ஹாஜர் இல்லை அவங்க இறந்துட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மனைவி ஆஜர் இறந்து இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாமர்கள் வீட்டில் இல்லை அவருடைய மனைவி இருந்தாங்க அப்போது அந்த மனைவி இடத்துல அதாவது தன்னுடைய மருமகள் இடத்துல இவர் மாமனார்னு தெரியாது அவங்க மருமகனு தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாங்க இர இஸ்மாயில் எங்கே இஸ்மாயில்னு கேட்டாங்க வெளியே போயிருக்கிறாங்க நீங்கள் யாருன்னா அவருடைய மனைவி அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏதோ ஓடுது வண்டி ரொம்ப சிரமம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் சிரமமாக இருக்குது அப்படி அப்படின்னு தன்னுடைய குறைகளை சொன்னாங்க அந்த பெண்மணி இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க நான் என்னென்ன மாதிரி அடையாளம் உள்ள ஒரு பெரியவர் வந்தார் உங்களை கேட்டார் நான் வெளியே போயிருக்கா சொன்னேன் என்கிட்ட கேட்டார் நான் இந்த மாதிரி சொன்னேன் அதெல்லாம் நீ சொல்ல அவர்கிட்ட உன்னுடைய கணவரிடத்தில் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை மாத்தி வைக்க சொன்னு சொல்லு போயிட்டாங்க பொதுவாக நபிமார்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனாங்க ஒரு நபி வந்துட்டு போன பிறகு வெகு நேரம் வரைக்கும் அல்லது வெகு நாள் வரைக்கும் அந்த இடத்துல கஸ்தூரி மனம் கவழும் வாசனை நபிமார்களுடைய சிறப்பு தன்மையில ஒண்ணு ரசூல்லாம் அவர்களுக்கும் அப்படித்தான் அது நிறைய அதிகமாகவே இருந்ததுல வாசனை ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கத்தில் இப்ப மனைவி இடத்துல கேட்டாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் யார் வந்தாங்க யாராவது வந்தாங்களா ஆமா இப்படி ஒரு பெரியவர் வந்தார் அடையாளம் என்ன எப்படி எப்படி இருந்தார் அவர் அப்படின்னு சொன்ன இஸ்மாயில் அலி அவர்கள் இப்ப குழந்தையாக கொண்டு வந்து விடப்பட்டவர்தான் ஆனா தன்னுடைய தாயார் இடத்துல தந்தையை பற்றியுள்ள அடையாளங்களை எல்லாம் கேட்டு தந்தை இப்படிப்பட்ட ஒரு நபி ரசூல் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு வைத்திருந்தா தெரிந்து வைத்திருந்தார் அவர் அதனால மனைவி இடத்துல சொன்னார் வந்தது என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னார் என்னுடைய தந்தை தான் வந்திருப்பார் அப்படியா அவர் உன்ட்ட எதாச்சும் சொன்னாரா அம்மா இந்த மாதிரி விசாரித்தாரு கேட்டார் நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை மாற்றி வைக்க சொன்னாங்க அப்படின்னு வைஸ்மாலிதெல்லாம் சொன்னாங்க உன்னை தலாக் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால நீ அப்பா வீட்டுக்கு போய்டும் உன்னை நான் தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு தந்தை மகனிடத்துல உன்னுடைய மனைவியை தலாக் சொல் அப்படின்னு சொன்னா சொல்லிடணும் அவ்வளவுதான் அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது அந்த மனைவி இவருக்கு விருப்பமானவராக இருந்தாலும் சரி அழகானவராக இருந்தாலும் சரி பிரியமானவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தலாக் சொல்லிடுறோம் அது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நிறைய சொல்லதெல்லாம் சொல்லிருக்கு அப்போ தலாக் சொல்லிடுது சரிண்ணா அந்த பெண் அதே மாதிரி தலாக் சொல்லப்பட்டு விட்டார் போயிட்டாங்க பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாமர்கள் அங்கே இருந்தாங்க ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இஸ்மாயி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வர்றாங்க இப்போ ஒரு நிக்காக பண்ணிக்கிட்டாங்க அந்த பெண்ணை தலாக் சொன்ன பின்னால் இரண்டாவது ஒரு நிக்காக சேர்ந்துக்கிட்டாங்க இஸ்மாயில் அலி மீண்டும் இப்ராஹிம் அலி வந்தாங்க அதே மாதிரி வந்த நேரத்தில் இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டில் இல்லை இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டில் இல்லை அவருடைய மனைவி நீ யாருன்னு கேட்டாங்க நான் மனைவின்னு சொன்னாங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படி ரொம்ப நல்லா இருக்குது நல்லா எல்லா விதமான உதவியும் செய்யறோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிலகித்து கூர்னாங்க இப்ராஹிம் அலுவலாம் சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு ஒரு பெரியவர் வந்துட்டு போனாரு என்ன விசாரிச்சாரு இந்த வீட்டுக்கு வாசப்படி நல்லா இருக்குது அதை அப்படியே வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு இஸ்மாயில் இஸ்லாம் வந்தாங்க சொன்னாங்க இந்த விஷயத்த சொன்ன வீட்டுக்கு வாசப்படி நீ தான் அது நீ நல்ல பொண்ணா உன வச்சுக்க சொன்னாங்க தலா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அதுக்கு பிறகு மூணாம் தடவை ஒரு வந்தாங்க இஸ்மாயில் இப்ராஹிம் அலையாம் மூணாவது தடவை அந்த நேரத்தில் தான் காபாவை கட்டுமாறு அல்லாதத்தால் கட்டளை இட்டான் இதுமாயில் அப்படிங்கிற ஆயத்துக்கு முன்னாள் சூரத் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கும் சரி இது மூணு தடவை இதுக்கு முன்னால ஒரு தடவை வந்தாங்க அப்படிங்கறதுதான் சரித்திரம் எப்போ இஸ்மாயில் அலி அவர்கள் ஒரு பத்து பன்னெண்டு வயசாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹாலா ஒரு கனவு காட்டினான் அவங்களுக்கு அந்த கனவில் உன்னுடைய மகனை அறுத்தணி பலியிட வேண்டும் எனக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது பின்னால சூரத் சாத் என்ற அத்தியாயத்தில் வரும் அந்த சம்பவம் அப்பா இருக்குமாறு கட்டளை ஈட்டம் அல்லாஹாலா இப்ராஹிம் அலுவலா இந்த இடத்துக்கு வந்தா அக்காவுக்கு வந்தாங்க அப்பா ஹாஜராக இருந்தாங்க தாயார் இருந்தாங்க மனைவி இருந்தாங்க இப்ராஹிம் இஸ்லாத்திலே மனைவி இஸ்லாயத்திலேயே தாயார் இருந்தாங்க வந்து பேசி அதுக்கு பின்னால அந்த மகனிடத்துல மட்டும் தனியா சொல்றாங்க இந்த மாதிரி யா இராமி தரா உன்னை கனவுல நான் அறுப்பதாக பலியிடுவதாக பார்த்தேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்னுடைய தந்தை அவர்களே நீங்க எதை கட்டளையிடப்பட்டீர்களோ கனவுல அதை நீங்க நிறைவேற்றுங்க நான் பொறுமையாயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்பதான் அழைச்சிட்டு போய் மீனாங்கிற இடத்துக்கு கொண்டு போய் தாயாருக்கு தெரியாது தாயாருக்கு தெரியாமலேயே அழைச்சிட்டு போகிறாங்க மினாவில் அந்த ஜபரத்துல் அக்கபா என்று கடைசிக்கு பெரிய சைதாம் சொல்கிறோமே அந்த இடத்துல வச்சு அறுப்பதற்காகவிட முயன்றார்கள் அல்லாஹாலா வானலத்திலிருந்து ஒரு ஆட்டை பதிலாக ஜிப்ரே அலி இஸ்லாம் மூலமாக கொண்டு வரச் செய்து உங்களுடைய கடவை நீ மெய்ப்பெட்டு விட்டீர் உண்மைப்படுத்தி விட்டீர் சோதிப்பதற்காகவே இதை நான் செய்தேன் இன்னகாத இது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹல்ல சொல்லுகின்றார் சரி அந்த அறுப்பதற்கு பதில் ஆட்டை அல்லாஹால கொண்டு வர செய்து ஆட்டை அறுக்க செய்தார் அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு பெருநாளில வசதி படைத்தவர்கள் பொருளாதாரம் உள்ளவர்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றனர் ஆட்டைத்தான் அறுக்கணும் பிராணியை மட்டும்தான் அறுக்கணும் அதுக்கு பதிலாக வேற எந்த பொருளும் செல்லுபடியாக கொடுத்தால் செல்லுபடியாகாது ஆட்டதற்கு பதில ஒரு ஆடு ஐயாயிரம் ரூபாய் நான் ஐம்பது தர்மம் அறுக்க மாட்டேன் குற்றவாளியாக ஆவார் தேவையில்லை விஷயத்தை மறுக்கிறார் குரான் ஒரு கட்டளையை மறுக்கின்றார் என்பதாக அர்த்தமாயும் சரிப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மகனிடுவதற்காக வேண்டி கட்டளையிடப்பட்ட நேரத்தில் இஸ்மாயில் அலி அவர்கள் ஒரு பத்து பன்னிரண்டு வயசாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காபாவை கட்டுமாறுலாக தல கட்டளை எப்படி கட்டணும் அப்படிங்கறத ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் வந்து படம் போட்டு காட்டினாங்க சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ அந்த கட்டளம் காபாவுடைய கட்டளத்தை கட்டுவதற்கு இன்ஜினியராக இருந்தவர் ஹஜரத் ஜிப்ரீல் அலையாம் அவர்கள் அதில் முதன்மை மேஸ்திரியாக இருந்தவர் ஹஜரத் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் துணை துணை ஆளாக இருந்தவர் ஹஜரத் இஸ்மாகல் அலையாம் அவர்கள் இப்போ ரெண்டு பேர் ஜிப்ரீல் அலி அவர்கள் அந்த அதனுடைய கட்டளத்துடைய அந்த பிளான் சொன்னவர்கள் அல்லாஹாலாவுடைய கட்டள இப்படி அது கட்டப்பட்டது பிறகு அந்த கட்டணம் முதல்ல ஆதம் அலி இஸ்லாமுடைய கட்டணம் இருந்தது ஆதம் அலி அவர்களும் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் தவாப் செய்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் வந்த நபிமார்களும் தவாப் செய்திருக்கின்றார்கள் நபி நூஹ அலி அவர்களும் தவாப் செய்திருக்கின்றார்கள் நூஹ அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பிரளயத்திலே காபா முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது அந்த தடயமே இல்லாமல் விட்டது கட்டணம் ஆனால் அடையாளத்தை அல்லாஹால அறிவித்துக் கொடுத்தான் ஜிப்ரல் அலி சொல்லிக் கொடுத்தான் ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து இஸ்மா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த அடையாளத்தை காட்டினார் ஆனால் அதுல காபாவில் இருந்த அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கருப்பு கல் இருக்கின்றதே அது ஜிபிரல் அலி இஸ்லாம் மூலமாக எடுக்கப்பட்டு பக்கத்தில் அபு குபை என்று ஒரு மலை இருந்தது இப்போ அஜிக்கு சென்றவர்கள் பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு நிறைய பில்டிங் இருக்கும் அதாவது மாளிகை அதாவது பேலஸ் மன்னருடைய பேலஸ் மன்னர் குடும்பத்துக்காட்டே ஒரு பேலஸ் கட்டியிருக்கிறாங்க அது ஒரு மலையாக இருந்தது இப்போ சமீபமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன் பிறகுதான் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளதா அந்த மலை அப்படியே எடுத்துட்டு பெரிய கட்டடத்தை கட்டிட்டாங்க வளர்ச்சியாக நிறைய கட்டடங்கள் இருக்கு அது அந்த மலை அபு குபைஸ் மலை என்பதாக சொல்லப்படும் அந்த மலையினுடைய ஒரு குகை பாதுகாப்பான ஒரு பகுதியில் ஹஜர் அந்த கல்லை ஜிப்ரில் அலையா கொண்டு போய் வைத்திருந்தார்கள் நூஹ் அலையாத்துடைய வெள்ள பிராலத்தில் இப்ராஹிம் அலி அலாம்கள் கட்டிய பொழுது ஜிப்ரலாம் அந்த கல்லை எடுத்து வந்து கொடுத்தாங்க இப்பொழுது ஹஜர்வத் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதை மேலாக பதித்து வைத்திருந்தார்கள் ஏன்னா தவாஃப் ஆரம்பிக்கப்பட வேண்டும் தவாஃப் ஆரம்பிப்பதற்குரிய இடம் அது இருந்து ஆரம்பிக்கணும் தவாஃபை ஹஜருல் அஸ்வதியில் இருந்து ஆரம்பிக்கணும் ஹஜருல் அசோத்திலிருந்து தவாஃபை ஆரம்பிப்பது வாஜிபு ஏழு தான் ஏழு சுற்றுத்தான சுத்தணும் எங்கிருந்து சுத்தனா தான் என்ன அப்படின்னு ஒருத்தர் ருக்ன யமானியிலிருந்து ஆரம்பிக்கிறார் அல்லது ஹத்தீமிலிருந்து அந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறார் அல்லது வேறு ஏதாவது காபாவுடைய வாசலுக்கு முன்னால் நின்று ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வாஜிபை விட்டுட்டார் தமு கொடுக்கணும் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் அவர் ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு வாஜி அது அதனால் ஹருல் அஸ்வத் மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹத்தால ஆக்கி வைத்தான் தவாஃபை ஆரம்பிப்பது அதுக்கு மட்டுமல்ல ஹஜருல் அஸ்வத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை அல்லாஹத்தால வைத்திருக்கிறோம் மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக ஒரு உயிரற்ற பொருளை அல்லாஹத்தால இந்த உலகத்திற்கு கொண்டு வந்துள்ளார் அனுப்பி வைத்தான் அதுதான் ஹஜருல் அஸ்வத் பாலை விட மிக வெண்மையாக இருந்தது ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டன என்று ரசூல்லாம் சொன்னார் மனிதன் தொடுவதின் காரணமாக ஒரு பொருள் வெள்ளையாக இருந்த பொருள் கருப்பாகிவிட்டது தொடுவதின் காரணமாக மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை அந்த கல்லுக்கல்லாக தந்திருக்குங்க அதனால தொடணும் கையில தான் தொடணும் அப்படின்னு இல்லை தூரத்திலிருந்து கையை காட்டினாலும் போகுது கையைத்தான் காட்டணும்னு இல்லை கையில ஏதாவது ஒரு பொருள் ஒரு புத்தகம் ஒரு தடி ஏதாவது ஒரு பொருளை வச்சிருந்தோம் அந்த பொருளை காட்டினாலும் கூட போதும் அந்த பொருளின் மூலமாக காட்டப்படக்கூடிய இஷாரா செய்யப்படக்கூடிய அந்த நிலையில அந்த கல் இந்த பாவங்களை எல்லாம் உறிஞ்சிக்கொள்ளும் என்பது ஆசை எவ்வளவு ஆற்றல் அந்த கல்லுக்கு அல்லாஹத்தால் அந்த கல்லுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து வைத்திருக்கின்றான் எவ்வளவு தூரத்திலிருந்து காட்டினாலும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மேல மாடிய தவாப் செய்யறாங்க தவாப் ஆரம்பிக்கப்படக்கூடிய இடம் அங்க போர்டு போட்ட போட்டிருக்கு இது ஹஜருல்ல சௌது இருக்கக்கூடிய மாடிக்கு மேல இன்னொரு மாடி அந்த மாடியில இருந்து கையை காட்டினாலும் சரி அந்த அந்த இடத்துலாஹி அல்லா அக்பர்லாஹி ஹஹம் என்று சொல்லி கையை காட்டுறாரு அப்பொழுதும் அந்த கல் இவருடைய பாவத்தை உறிஞ்சிக்கணும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவ்வளவு ஆற்றல் உள்ளதாக அல்லாஹத்தாலா அந்த கல்லை அமைத்து படைத்து தந்திருக்கின்றான் அதனால காபாவுடைய அந்த இடத்துல அந்த கல் வைக்கப்பட வேண்டும் என்ற நியதியை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் சரி இப்ராஹிம் அலையாமர்களும் அந்த கட்டடத்தை கட்டினாங்க அதுக்கு பின்னால துவா செஞ்சாங்க ரப்பனா தகப்பல் இந்த உலகத்துல இந்த ஊரில் வரணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க என்ற விஷயங்கள்லாம் சூலத்தில் பக்ராவில வந்து இருக்கு இப்ப இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த கட்டடத்தை காபாவுடைய கட்டளத்தை கட்டிய பின்னால இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு நல்ல ஊர் செழுமையான ஒரு ஊர் அச்சமற்ற ஒரு பூமி அது அமைய வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள் அந்த துவா பின்னால் அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களை மகனையும் கொண்டு வந்து விட்ட விஷயம் பிறகு அதற்கு பிறகு அவர்களுக்காக அவர்கள் செய்த துவா இவற்றையெல்லாம் அல்லாஹத்தெல்லாம் இந்த ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றார் இப்ராஹிம் அலே அவர்கள் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் அல்லது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லியதை உங்களுடைய மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் எப்படி சொன்னாங்க ரப்பிஜால் ஹாதல் பலதா என்னுடைய ரம்பே இந்த ஊரை காபா கட்டிய பின்னால் அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குது இப்போ மக்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஊரை நீ அச்சமற்றதாக பயமில்லாததாக நீ ஆக்கியருள்வாயாக என்று சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் வஜுனுபனி வனிய அந்நுதல் அஸ்நான் என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணங்குவ சிலையை சிலைகளை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம் சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா பதில் சந்தேகம் வருது வந்தா என்ன செய்யறது அப்படின்னு பதில் எழுதி வச்சிருக்கிறார் பொதுவாக நபிமார்கள் எல்லாம் மாசும் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படும் மாசூமீன் என்பதாக சொல்லப்படும் அவர்கள் பாவங்கள் சின்ன பெரிய பாவங்களை விட்டும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் நபிமார்களும் கூட பாவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அது பெரிய குற்றத்திற்குரிய விஷயம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மாசூமாக இருக்கக்கூடிய ஒரு நபி ஒரு பெரிய நபி பெரிய ரசூல் அபுல் அன்பியா சலீனுல்லா இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா இது அவங்களுக்காக வேண்டி கேட்டதல்ல பொதுவாக பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் என்னுடைய சந்ததிகளிலே பார்க்குற நம்ம நபிமார்கள் ஆதம் அலைஸ்வலாத்துடைய மக்கள்ல பல பேர் காபீர் ஆயிட்டாங்க ஷீதலைத்துடைய மக்கள் பின்னால காபீர் ஆயிட்டாங்க நூஹ அலைஸ்வலாத்துடைய மக அவர் இருக்கக்கூடிய காலத்திலே காஃபீர் ஆயிருந்தான் என்று அல்லாஹல்லா குரார்லியாதை பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்படி நிறைய காபீர்களாக அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாக சிலை வணக்கம் உள்ளவர்களாக ஆன செய்தி நபிமார்களுடைய சந்ததிகளில் இருக்குது அது மாதிரி என்னுடைய சந்ததிகளை நீ ஆக்கி வைக்கிறாதே அப்படின்னு கேட்டாங்க என்று சொல்லப்படுகின்றது வஜ்னுபணி இப்ப இல்ல அவங்க கேட்கக்கூடிய காலத்துல இல்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அஸ்லாம் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய குழந்தைகளையும் நீ பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள் இங்க இன்னொரு கேள்வியும் அதற்கு பதிலும் இந்த ஊரை அச்சமற்றதாக பயம் இல்லாததாக ஆக்கியருள்வாயாக என்று கேட்டார்கள் மக்கா நகரம் இருக்கின்றதே அது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் யாருடைய தாக்குதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அச்சமற்ற ஊர் என்பதாக அர்த்தம் ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் சரித்திரத்தில் அது ரசூல்லாய் சல்லி செல்வர்களுக்கு பின்னால அப்துல்லா பின் ஜுபர் ரவி அல்லாத்தாலும் அவருடைய காலத்திலேயே அஜாஜ் பின் யூசுப் என்பவன் காபாவின் மீது அந்த கவன் கற்களை வீசி காபாவை இடிக்கச் செய்து பிறகு அவன் தானாக அந்த காபாவை கட்டினான் என்பதாக சொல்லி வரலாற்றிலே பார்க்கும் இப்போ ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு சில கொடுங்கோளர்கள் இருந்தார்கள் காபாவின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அதே மாதிரி ஹிஜிரி முன்னூறாவது வருஷத்துல முன்னூத்தி இருபதாவது வருஷத்துலாம் பகுதியிலே இருந்த வசித்து வந்த பராமிதா என்ற ஒரு கூட்டத்தார் காபாவி மீது போர் தொடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல பேரை அழித்து கொன்று காபாவில இருக்கக்கூடிய ஹஜருள் அசோத் என்ற அந்த கல்லையும் அபகரித்து சென்றார்கள் தங்களுடைய ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க சரித்திரத்தில் சொன்னாங்க அந்த ஹஜுடைய பயன் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அதனோடு வருஷம் வந்து காபாவில் கிடையாது இருபத்தி ரெண்டு வருஷம் என்பவர்கள் அவர் தங்க ஊரில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க அதனால பல்வேறு விதமான துன்பங்கள் அடைந்தார்கள் அவர்கள் பிறகு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் கொண்டு வந்து திரும்ப வச்சுட்டாங்க அப்படி வைக்கும் தான் அந்த கல் உடைந்து பல துண்டுகளாக ஆகிவிட்டது இப்போ அந்த துண்டுகள் தான் அறக்கு மூலமாக பதிக்கப்பட்டு அந்த துண்டு தான் உள்ளே இருக்கு அதனால தான் அது வெளியே தெரியாமல் உள்ளே வச்சிருக்கிறாங்க மேலே ஒரு வெள்ளி ஸ்ரேம் ஒன்றை போட்டு அது உள்ள பாதுகாப்பாக வைக்கப்பட்டு துண்டு துண்டாக இருக்குது சரி இப்போது இங்கே இப்ராஹிம் அலையலாம் துவா கேட்டார்கள் இந்த ஊரை அச்சம் இல்லாததாக ஆக்கியருள்வாயாக என்று ஆனால் இப்படி போரெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கு சில விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த ஊரை அப்படின்னு சொன்னால் இந்த ஊர்காரர்களை அப்படின்னு அர்த்தம் இந்த ஊரில் யார் வசிக்கின்றார்களோ அவர்களை அச்சமில்லாதவர்களாக ஆக்கியருள்வாயாக அச்சமில்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு விஷயம் வரும் ஒன்று துணியாவில் உலகத்துறை விஷயத்திலே அச்சமில்லாதவர்களாக அல்லது ஆகிரத்திலே அச்சம் இல்லாதவர்களாக ரெண்டாவது கருத்தான் சரி என்பதாக சொல்லப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்காவாசிகளை நீ எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய மறுமை வாழ்வை பயமில்லாததாக ஆக்கியருள் ஆயாவி யார் மக்காவிலே இருந்து மக்காவிலே வாழ்ந்து மக்காவிலே இறந்து விடுகின்றார்களோ மக்காவிலே அடக்கப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆயத்திற்குரியவர்கள் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் அல்லது இடையிடையில இதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டால் தகராறுகள் ஏற்பட்டால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுவெல்லாம் இந்த ஆயத்துக்கு மாற்றமாக ஆகாது இது உலகத்தில் நடைமுறையிலே உள்ள விஷயம் அதே இப்ராஹிம் அலிஸ்லா அந்த முறையிலே கேட்டு இருக்கின்றார்கள் சொல்லப்படுகிறது உதாரணமாக மனிதன் அப்படின்னு சொன்னா மனுஷன் ரெண்டு கண் இருக்கும் ரெண்டு காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மனிதனுக்கெல்லாம் எத்தனை கண்கள் அப்படின்னு கேட்டால் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு கண்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா மனிதர்களுக்கும் எத்தனை கால்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு ரெண்டு காலு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சில பேரை பார்க்குற ஒரு காலோட பிறக்குறாங்க சில பேர் ஒரு கண்ணோட பிறக்கிறாங்க சில பேர் ரெண்டு உடல் ஒரு தலை சில பேருக்கு ரெண்டு தலை ஒரு உடல் அப்படின்லாம் நிறைய பிறக்கிறாங்க பார்க்கணும் அப்போ அதெல்லாம் மனிதன் அல்லவா மனிதன்தான் மனிதன் என்ற இனத்திலிருந்து இப்படியும் இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹலை காட்டும் இப்படியும் என்னால் செய்ய முடியும் என்பதை அல்லாஹலை காட்டும் இப்ராஹிமில் அங்கே சில சில நேரங்களிலே தகராறுகள் நடந்தால் பிரச்சனைகள் நடந்தால் அது இந்த ஆயத்துக்கு மாற்றமாக ஆகாது ஏதாவது ஒரு சில நேரம் அப்படித்தான் இருக்கும் ஆனா பெரும்பாலான நேரங்களில ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு ஐயாயிரம் வருஷமாச்சுகிட்டதான் துவா கேட்டு இந்த ஐயாயிரம் வருஷத்தில் நடந்த தகராறுகளை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு அப்படி தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு இருக்கும் அவ்வளோதான் சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பார்த்தோம் ஈரான்காரர்கள் ஒரு பெரிய தகராறு பண்ணாங்க அங்கே ஜனாசாவை போன்ற ஒரு இதில் கொண்டு போய் அங்கே ஆயுதங்களை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தாக்கினார்கள் ஒரு மூணு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நாள் அங்கே தவாஃபே நடைபெறவில்லை இப்போ சமீபத்தில் அதுக்கு பிறகு நம்ம போகக்கூடிய காலத்திலையும் பார்த்தோம் ஒரு நாள் சுபுடைய நேரத்தில் போய் பார்த்தா நிறையா போலீஸ் கச்சமான போலீஸ் நிற்கிறாங்க அஞ்சுடைய காலத்தில் அங்கே ஒரு இடத்துல ஈரான்காரர்கள் தகராறு பண்ணி பல நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் தவாப் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் ஒரு பயமான நிலை பயம் பயம் ஒரு அச்சம் உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அங்கே அதில் இதெல்லாம் வந்து இடையிடையிலே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அதனால இந்த துவாவுக்கு அது மாற்றமாக ஆகாது என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றோம் நிறைய நிறைய இந்த ரெண்டு ஆயத்து அதாவது ஒரு ஆயத்து எதிர்கால அச்சமில்லாததாக ஆக்குவாயாக என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது அதே மாதிரி வஜனுமணி என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணங்குவது சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்லுவதற்கும் முன்னால் சொல்லப்பட்ட கருத்து விளக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சிலைகளை வழங்குவதை விட்டு எங்களை காப்பாற்றுவாயா என்று சொன்ன இப்ராஹிம் அலையாம் அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ரப்பே இந்த சிலைகள் அமுதல்ல கசீரம் மினாஸ் மனிதர்களில் பெரும்பாலானவர்களை வழிகெடுத்து விடுகின்றன சிலைகளை வழிகெடுக்குது சிலைகளின் மூலமாக அவர்கள் வழிகின்றார்கள் தவறி விடுகின்றார்கள் ஆகவே இந்த சிலைகளை வணங்குபவர்கள் வழி தவறிச் செல்லக்கூடியவர்கள் ரப்பி இன்னகுன்ன அதுலீரம் நாஸ் இந்த சிலைகள் மனிதர்களில் பெரும்பாலானவர்களை வழி செய்து விடுகின்றன தவறான வழியிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே பெரும்பாலானவர்கள் தவஹீதுடைய நிலையை வெற்றும் மாற்றமானவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா எல்லா காலங்களிலே அப்படித்தான் ஏன்னா மனிதர்களை அல்லாஹல்லா படைச்சான் ஆதமலேஸ்லாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவங்கள அதிகமான பேர் நரகத்துக்கு உள்ளவங்க தான் கொஞ்சமான பேர்னால் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ரசூ இல்லா இஸ்லா இஸ்லாம் விளக்கம் சொல்லுகின்றார்கள் முன்னாள் பல தடவை சொல்லியிருக்கோம் வியாபாரத்தினால அல்லாஹத்தாலா ஆதமிலே இஸ்லாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களையும் வரிசை வரிசையாக நிற்க சொல்லுவான் தொழுகளை எப்படி சஃப் நிற்கிறமோ அது மாதிரி எழுபத்தி மூன்று சஃகளாக அங்கே நிற்பார்கள் ஒரு சஃப் எவ்வளவு பெருசு இருக்கும் எழுபத்தி அணிகளாக நிற்பார்கள் அதுல ஒரே ஒரு அணியினர் ஒரு சஃப் மட்டும்தான் சொர்க்கம் செல்லக்கூடியது மீதி எழுபத்தி ரெண்டு நரகம் செல்லக்கூடியது என்று சொன்னார் அப்போ அதிகமான பேர் வளர்ப்பது மனிதர்களிலிருந்தும் ஜின்களில் இருந்தும் ஏராளமானவர்களை பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்று அல்லா தலா சொல்றேன் போகக்கூடியவா அதிகம் அதனால இந்த சிலைகளை வணங்கி அல்லாவுக்கு இணை வைத்து வணங்கி நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அதிகம் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லா தலா தெரியப்படுத்தினால் இப்ராஹிம் கேட்கின்றார்கள் நம்பி என்ன உன்னு அதுல கசீரம் என தெய்வங்களை வணங்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றி யார் வருகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னை பின்பற்றுகின்றாரோன்னி அவர் என்னை சார்ந்தவர் ஒமன் அசானி எவர் எனக்கு மாற்றம் செய்கின்றாரோ பையின்னூர் ஒரு ரகை நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவராகவும் அருள் புரியக்கூடியவராகவும் இருக்கின்றாய் இந்த இடத்துல பாருங்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பணிவு அவர்கள் மக்கள் மீது கொண்டிருந்த கருணை அல்லாஹுத்தாலாவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலே இந்த வாசகத்தை சொல்லுகின்றார்கள் எவர் என்னை பின்பற்றுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் நரகத்திற்குரியவரோ தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லலை ஒமன் அசானி எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவரை நீயே பார்த்துக்க நீ எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்க ஆனா நீ எப்படி இருக்கிற தெரியுமா ஹஃபூருர் ரஹீமாக இருக்கின்றாய் மன்னிப்பாளனாக இருக்கின்றாய் அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய் அவர்களை எப்படி செய்யணுமோ அப்படி சந்திக்கிறேன் எனக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது மாறு செய்து விட்டாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அவருடைய இதயத்தை மாற்றி ஈமான் கொள்ளச் செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு நீ அனுப்பிவிடலாம் அல்லது ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தாலும் சிரிக்கு அல்லாத குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடலாம் நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றா கிருபை உள்ளவனாக இருக்கின்றா என்று சொன்னார் அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த வாசகம் பொதுவாக நமக்கும் படிப்பனையாக இருக்கின்றது உதாரணமாக ஒரு நமக்கு ஒரு பெரிய எதிரி அவன் ரொம்ப எட்டுவடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த எதிரியை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் நம்ம இந்த மாதிரி உனக்கு எதிரி அவர் சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் அப்படித்தாங்க சொல்லுவான் நாசமாக போகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி அல்லாத்தல்லா அவருக்கு இதாயத்துக்கு கொடுக்கட்டும் அல்லாஹத்தாலா அவரை மன்னிக்கட்டும் அல்லாஹாலா அவருக்கு நேர் வழி காட்டட்டும் என்பதாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நமக்கு எதிரி என்ற காரணத்தெல்லாம் வாழிஞ்சு போகட்டும் நாசுமா போகட்டும் அப்படி போகட்டும் எப்படி போகட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எவர் மாறு செய்கின்றாரோ நான் சொல்லக்கூடிய கற்றலைகளுக்கு மாற்றமாக நடக்கின்றாரோ அவரை நீ அழித்து விடு அவருக்கு கேடு ஏற்படட்டும் தீங்கு ஏற்படட்டும் தண்டனை அப்படின்லாம் சொல்லலை ரீம் அவரையும் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் அவருக்கும் நீ அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார் ஆனா இது வந்து சிர்க் அல்லாத குற்றங்களுக்கு தான் நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றாய் அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்பது சிரக் என்பது ஏற்பட்டால் அல்லாஹால அவரை மன்னிக்க மாட்டான் ஏன்னா இன்னாஹலா அஞ்சு அப்படின்னு அல்லாஹாலா தெளிவாக்குறான் பல இடங்கள்ல சொல்லிட்டான் அல்லாஹாலாவுக்கு இணை வைக்கப்படுவ இணை வைக்கப்படுவதை அல்லாஹாலா மன்னிக்கவே மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரெண்டு துவா கேட்கிறாங்க அந்த முதல்ல சொன்ன அந்த துவா ரல் பலத் ஆமினா அப்படிங்கிற ஒரு துவா வஜினி பனிய அண்ணா அபுது அல் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு முஸ்லிமான மனிதர் இந்த இரண்டு விதமான கருத்துக்களை கொண்ட துவா அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று தான் வாழக்கூடிய பகுதி இருக்கின்றதே அது ஊர் அது நிம்மதியானதாக இருக்க வேண்டும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் வாழக்கூடிய ஊரை கிராமத்தை பகுதியை குழப்பம் நிம்மதியாக நீ ஆக்கி வைப்பாயாக ஏன்னா ஒரு இடத்துல குழப்பம் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வாழ்றதே கஷ்டம் நம்ம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ வல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் குழப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் நம்ம பார்க்கறோம் இப்போ நாட்டில் அது மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடாது நான் வசிக்கக்கூடிய பகுதியை குழப்பம் ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த வஜுனு முனி அந்த ரப்பிஜால் ஹாதல் பல என்ற அந்த துவாவின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றோம் அதே போன்று குழப்பமில்லாத இந்த பகுதியை ஆக்கி வைத்தால் மட்டும் போதாது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் குழப்பமில்லாமல் ஆக்கிவை என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் குழப்பங்கள் செய்யாதவர்களாக ஆகி குழப்பங்கள் செய்வதிலே முதன்மையானது உயர் சிறந்தது அதுல முதலாவது எது என்று சொன்னால் சிலை வணக்கம் செய்வது அல்லாவுக்கு மாற்றம் செய்து சிலை வணக்கங்கள் செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது ரசூலுக்கு மாறு செய்வது சிலை வணக்கங்கள் செய்வது இவையெல்லாம் குழப்பத்தை நம்முடைய குடும்பத்திலே அந்த குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் ஊர் நிம்மதியா இருந்தாலும் இந்த குடும்பம் நிம்மதி சொன்னா அதுவும் சரியா வராது அதனால ஊரும் நிம்மதியா இருக்கணும் நம்முடைய குடும்பமும் நிம்மதியா இருக்கணும் அதுக்காகவே நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகளை அது பின்னால இப்ராஹிம் செல்லாம் தெளிவாக தன்னுடைய மக்களுக்காகவே கேட்கின்றார்கள் அங்க இங்கே சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாக கேட்கின்றார்கள் பின்னால தொழுகையை பற்றி மற்ற விஷயங்களை பற்றியும் கேட்கின்றார்கள் அது பின்னால முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் இந்த ஆயத்தை ஒரு தடவை ஓதினார்கள் ஓதிட்டு சஹாபாக்களத்தில் சொன்னார்கள் அவர்கள் அவர்களை அல்லாஹால விசாரிக்கும் பொழுது தங்களுடைய கவுமுகளை பற்றி உள்ள விஷயங்களை அல்லாஹு இடத்துல ஈசா அலையா சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் ஈசா அலி இஸ்வா திட்டத்தில் கேட்கிறான் அது முன்னால் அந்த ஆயிரத்தி ஒன்றரை சூரத்து ஆல என்றால் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வந்து உன்னையும் உன்னுடைய தாயாரையும் வணங்க வேண்டும் என்பதாக நீ மக்களுக்கு சொன்னாயா அப்படின்னு இப்ப வணங்குறாங்க இல்லையா ஈசா அலைங்குறாங்க மேரி வணங்குறாங்க மரியம் அலேஸ்லாத்த உன்னையும் உன்னுடைய தாயாரையும் மக்கள் வணங்க வேண்டும் என்பதா மக்களுக்கு நீ தான் சொன்னையா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ வைசாலே செல்ல சொல்றாங்க யாரெல்லாம் நான் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு நல்லா தெரியும் ஏன் கேட்ட நான் என்ன நினைச்சேனோ என்ன சொன்னேனோ அதெல்லாம் உனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற அது எனக்கு தெரியாது அதனால நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும் நான் சொல்லலை அவங்களா வணங்குறாங்க என்னை வணங்குனதோ என் தாயாரை வணங்குனதோ அவங்களா வணங்குனாங்க அதனால என் ப இன்னவும் நிலபாது நீ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் அடியார்களாக அடிமைகளாக இருக்கின்ற காரணத்தால் நீ உரிமை என்ன வேணாலும் செய்யலாம் சரி பயன் தவசி உள்ளகும் அவர்களை நீ மன்னித்து விட்டால் ப இன்னக்க அந்த அசீஸ் நீ யாவற்றையும் மிகைத்தவன் அல் ஹக்கீம் ரொம்ப ஞானமுள்ளவன் நுணுக்கமான ஞானம் அதனால் நீ எப்படி வேணாலும் செய்யலாம் நீ மன்னிக்கிறதோ அல்லது தண்டனை கொரதோ சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலேஸ் ஈசா அலையாமர்கள் துயாத்த சொல்லுவாங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்து இந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால் ஈசா அலி சொல்லுகின்ற அந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் ரெண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக அல்லாஹும உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும உம்மத்தி யாரெல்லாம் என்னுடைய உம்மத்தினரை காப்பாற்றுவாயாக என்னுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவாய் என்று சொல்லி அழுதார்கள் அழுதார்கள் அல்லாஹல்ல ஜிப்ரி வானுலகத்தில் முகமது போர் ஏன் அழுகுறாரு கேளு அல்லாவுக்கு தெரியும் ஏன் அழுகிறார் அந்த எண்ணத்தை ஏற்படுத்த அல்லாவுக்கு தெரியும் ரொம்பலாம் உம்முடைய ரொம்ப தெரிவ இருந்தாலும் நீ போ அழுகிறேன் கேள் ஜி அலி வந்தாங்க கேட்டாங்க இந்த மாதிரி இப்ராஹிம் அலி அலாம் அவர்கள் துவா கேட்டாங்க ஒமன் அசானி பை ரஹீம் எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவரை நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றாய் நீ அருள் புரிய ஈசா அலைய சொன்னார்கள் நீ தண்டனை கொடுத்தா அவங்க உன்னுடைய அடியார்கள் தான் நீ மன்னிச்சுட்டா நீ எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்குன்னா உனக்கு அதிகாரம் இருக்குது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈசா அலி சொல்லாம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினுடைய கதி என்ன அவர்களுக்குரிய நிலை என்ன என்று நான் நினைத்தேன் அதான் அல்லாட்டை கேட்டேன் அழுதேன் என்பதாக சொன்னார் இந்த செய்தியை கேட்டு ஜிம் அலிசல்லாம் போய் அல்லாட்டை சொன்னாங்க திரும்ப அல்லாஹலா அனுப்பினான் போ திரும்ப போய் அவற்றை சொல் முகமது சல்லா அலிஸ்லாத்துல சொல் தொந்தரவுன் உமக்கு தீயதை நான் ஏற்படுத்த மாட்டேன் உமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் உன்னுடைய உம்மத்தாருடைய விஷயத்திலே நான் நல்லதை ஏற்படுத்துவேன் விரைவிலேயே நீர் நான் செய்வதை பொருந்திக் கொள்வீர் என்பதாக சொல்ல சொல்லி அல்லாஹல்ல சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுது அதான் ரசுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் கவலைப்படுவார்கள் ஆனாலும் அல்லாஹாலா ஒரு தடவை இந்த செய்தியை சொல்லி அனுப்பினான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் அடுத்து இப்ராஹிம் அலி அலாம் அவர்கள் இப்ப தான் அந்த ஆயத்தை வருகின்றது அந்த மக்காவுடைய அந்த பகுதியில அந்த இடத்துல தங்களுடைய அந்த குடும்பத்தாரை கொண்டு வந்து விட சொல்லி அல்லாஹால சொன்ன செய்தி அதை ரப்பனா இன்னி அஸ்கும் எங்களுடைய ரப்பே நான் என்னுடைய சந்ததியை அதாவது என்னுடைய மனைவியையும் மகனையும் ஒரு பள்ளத்தாக்கிலே குடியிருத்தாட்டுகின்றேன் குடியிருத்தாட்டி வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு வைரதீசரின் எந்த விவசாயமும் எந்த செடி கொடிகளும் இல்லாத நுழையாது மனிதன் சாப்பிடுவதற்கு மிருகங்கள் சாப்பிடுவதற்கு கூட அந்த இடத்துல புற்பூண்டு கிடையாது அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துலீசர் எந்த விதமான விவசாயமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே ஆனா கண்ணியமாக்கப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே வீடு இல்ல அந்த இடத்துல அந்த இடத்துல வீட்டு அடையாளம் இருக்கு வீட்டு கிட்டதான் கொண்டு போய் விட்டுட்டு வரச்சோமான் அதனால அந்த வீட்டை குறித்து இனிமேல் வரப்போகக்கூடிய வீட்டை குறித்து இப்ராஹிம் அலையாமை மொஹர்ராம் கண்ணியத்திற்குரிய ஹராமாக்கப்ப ஹரம் சொன்னால் ஹராமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் என்ன ஹராமாக்கப்பட்ட அப்படின்னு சொன்னால் இப்போ மக்காவுக்கு ஹரம் என்று ஒரு எல்லை இருக்கின்றது அந்த எல்லைக்குள்ளே போகக்கூடியவர்கள் அங்கே சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது தீமைகள் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது கடுமையான குற்றத்திற்குரியது அங்கே ஒருவருக்கொரு போட்டி பொறாமை என்பது இருக்கக்கூடாது ஒருவர் ஒருவரை கொலை செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது ஜிஹாதும் கூடாது இசுல்லா இஸ்வலாசன் சொல்லுகின்றார் பின்னால் அது வரும் அது ஜிஹாஸும் செய்யக்கூடாது ஜிஹா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க சரி எதுவுமே செய்யக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றை வேட்டையாடக்கூடாது பிடிக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய ஈயை நசுக்கக்கூடாது கொசுவை நசுக்கலாம் பசுல்லா இசலம் ஒரு அஞ்சு பிராணியை பாம்பு தேழு கொசு அதே மாதிரி இந்த பூரா பள்ளி இந்த மாதிரி விஷ அந்த விஷ அடிக்கலாம் அது அல்லாத பொருள்களை ஒரு உயிர் பிராணியை கூட கொள்ளக்கூடாது உயிர் பிராணி மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளை கிள்ளக்கூடாது ஒடிக்க கூடாது பின்னால ஒரு அந்த ஆயத்துல வரும் பின்னால சொல்றோம் ரப்பனா இன்னி அஸ்கின் வைரம் ஹராமாக்கப்பட்ட அதாவது இதையெல்லாம் தீமைகளை செய்வது ஹராமாக்கப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே அதைத்தான் நம்ம என்ன அர்த்தம் சொல்லணும்னு கேட்டா புனிதமான உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே அப்படின்னு ஹரம் பூமி ஹரம் அப்படின்னு சொன்னாங்க ஹராமாக்கப்பட்ட அர்த்தம் தான் நம்ம புனிதமான பூமின்னு அர்த்தம் செய்கிறோம் புனிதமான வீடுன்னு சொல்லணும் சரி அது கருத்து அர்த்தம் உன்னுடைய புனிதமான வீட்டுக்கு அருகிலே என்னுடைய சந்ததிகளை நான் குடிய குடியிருத்தாட்டி வைத்தேன் ரப்பனாலி அன்னாஸ் யாருமே இல்லாத ஒரு காட்டு வனாந்தரமான ஒரு பகுதியில் நான் குடியிருத்தாட்டி வைத்திருக்கின்றேன் நீ என்ன பண்ண இவர்களுடைய மனம் மகிழ்வதற்காக வேண்டி மனிதர்களில் இருந்து சில உள்ளங்களை சில மனிதர்களை நீ அந்த இடத்தில ஏற்படுத்துவாயாக எதுக்காக தெரியுமா இவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவதற்காண்டி இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்காக வேண்டி இவங்களுக்கு சோறு கொடுக்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டி அப்படின்லாம் சொல்லல ரப்பனான்சலா தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்கான அவர்கள்னா என்னுடைய இந்த குடும்பத்தார்கள் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் நிலை தொழுகையை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி பஜால் அஃப் இதம் என நாசி மனிதர்களிலிருந்து சில உள்ளங்களை நல்ல உள்ளங்களை நீ ஏற்படுத்துவாயாக ஆக்கி விடுவாயாக என்று சொன்னார்கள் பஜால் அஃப் இதத்தம் என பஜால் ஆக்கிவிடுவாயாக மனிதர்களை ஆக்கிவிடுவாயாக மனிதர்களை உண்டாக்கி வைப்பாயாக சொன்னா போதும் மனிதர்களின் உள்ளங்களை உண்டாக்குவாயாக சொல்றது மனிதர்களிலே நல்ல உள்ளம் கொண்டவர்களை உண்டாக்கி வைப்பாயாக ஏற்படுத்தி வைப்பாயாக மனிதர்களை அப்படிங்கறதாஸ் என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுகின்றார்கள் அந்த மின் என்பது சிலர் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது மனிதர்களில் சிலரை நீ ஏற்படுத்துவாயாக அப்படின்னு அர்த்தம் அல்லது மினன் நாஸ் மனிதர்களின் சில மனிதர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடியதாக இந்த ஊரின் பக்கம் அதை ஆசை கொள்ளக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்ற அர்த்தமும் உண்டு இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலகம் சொல்லுகின்றார்கள் மனிதர்களுடைய உள்ளங்களை அப்படின்னு சொல்லி இருந்தால் உலகத்தில் உள்ள ஏராளமான மனிதர்கள் அங்கே போயிடுவாங்க இப்ப மட்டும் குறைவா இருக்காங்களா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க அங்கே இடமில்லை தாங்கலை ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் இது மனிதர்களில் ஒரு சிலர் தான் போகிறாங்க இப்போ பல கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் உம்ரா போகக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் போகிறாங்க அந்த ஒரு சிலரே பல லட்சக்கணக்கான மக்களாகி விடுகின்றார்கள் பொதுவாக மனிதர்களை என்று மட்டுமே இப்ராஹிம் அலையலாமர்கள் துவா கேட்டு இருந்தால் எல்லா மனிதர்களும் போக ஆரம்பிச்சிடுவாங்க இப்ப பெரும்பாலான மனிதர்கள் பல நாடுகள்ல இருந்து வர்றதில்லை சில நாடுகள்ல இருந்தால் அதிகமா போறாங்க பல நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போறாங்க இப்ப இந்தியாவில் போற மாதிரியே ஒன்றரை லட்சம் பேர் எல்லா ஊர்ல இருந்து ஒன்றரை லட்சம் பேர் போனாங்கன்னு வச்சீங்கன்னா மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு அதனால இப்ராஹிம் அலுவலாத்துடைய துவாவை என்ன சொல்லி காட்டுகின்றது என்று சில மனிதர்களை நீ அங்கே ஏற்படுத்துவாயாக அந்த ஏற்படுத்துவது என்னுடைய இந்த சந்தனை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்னுடைய சந்தையின் பக்கம் அவர்கள் ஆசையோடு சேர்ந்து இருக்க வேண்டும் சொன்னால் அவர்களோடு சேர்ந்து உறவாடி இருக்க வேண்டும் இலேஹிம் சௌகோவி அன்போடும் பாசத்தோடும் அவர்களோடு உறவாடக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்களை இந்த ஊரிலே நீ ஏற்படுத்துவாயாக அந்த உள்ளங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள் மின சமராத்தில் ஆல்லகும் எஷ்குரோன் பழங்களில் இருந்து இவர்களுக்கு நீ தருவாயாக இவர்கள் நன்றி செலுத்துவதற்காக சமராத் அப்படின்னு சொன்னா பழங்கள் அப்படின்னு அர்த்தம் சமரா அப்படின்னா பழம் சமராத்னா பழங்கள் சமரா அப்படிங்கிறது பலன் அப்படின்னு அர்த்தம் உண்டு அப்ப சமரா சொன்னா பலன்கள் பழங்களிலிருந்து அதே போன்று பலவிதமான பலன்களில் இருந்து இவர்களுக்கு நீ தருவாயாக அப்படி நீ தந்து அதை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய உணவு மற்ற பொருள்களெல்லாம் மனிதன் சாப்பிட்டு விட்டு உடலை வளர்ப்பதற்காக வேண்டி அல்ல சாப்பிடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களை அல்லாஹத்தால ஞாபகத்துகளை கொடுத்தால் உணவுப் பொருளோ மற்ற பொருள்களை கொடுத்தால் அது நன்றி செலுத்துவதற்காக வேண்டியாக அது இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்படக்கூடியது அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதற்காக என்ற எண்ணம் வர வேண்டும் என்னுடைய உடலை வளர்ப்பதற்காக என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது லால் லகும் யஷ்குரூன் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக பழங்களில் இருந்து அவர்களுக்கு நீ வழங்குவாயா இந்த பழங்களில் இருந்து அப்படின்னு சொல்லி அதுவும் முன்னால் சொன்ன மாதிரி சில பழங்களிலே சில வகைகளை ஏற்படுத்த அதாவது பழங்க பலன் பலன்களிலே சில வகைகளை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக அப்படிங்கிறார் அல்லாஹாலா இப்ராஹிம் அலையாத்துடைய இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அதன் காரணமாக அந்த ஊரை அச்சமில்லாததாக ஆக்கினான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் பழங்கள் பலன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு பகுதியாக எல்லாத்தால் அதனை வாக்கி ஆக்கி எல்லா விதமான பழங்களும் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் விளையக்கூடிய ஊர்களிலும் கூட பார்த்தா ஒரு பழம் இந்த கால மாம்பழம் அது வெயில் காலத்தில் தான் கிடைக்கும் அல்லாத காலத்தில் மாம்பழம் கிடைக்காது நீங்கள் மக்காவுக்கு போனால் மாம்பழம் எப்போவுமே வாங்கும் ஆப்பிள் ஒரு சீசன் அது போயிட்டா ஆப்பிள் கடுமையான விலையாக இருக்கும் கிடைக்கவும் செய்யாது சாத்துக்குடி ஆரஞ்சு அது ஒரு சீசன் அப்போதான் கிடைக்கும் அதிகமாக அதுக்கு பின்னால் கிடைக்காது அல்லது கிடைச்சாலும் கூட அது விலை அதிகமாக இருக்கும் கம்மியாக கிடைக்கும் ஆனால் மக்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் கிடைக்கும் நம்மளால பேரே சொல்ல முடியாத பேரே கேட்டு இருக்க முடியாத பழங்கள் எல்லாம் கிடைக்கும் கடைக்காரனு கூட பேர் தெரியாது என்ன பழம்னு அவன்கிட்ட கேட்டால் அவனுக்கே தெரியாது பேர் பழம் அவ்வளோதான் இந்த பழம் இருக்குது வாங்கிட்டு கிலோ எவ்வளோ அவனுக்கே பேர் தெரியாத பழங்கள்லாம் கூட இருக்குது நிறைய நம்ம பார்க்க தர்பூசணி போலாம் அவங்க பா பார்த்தா இப்போ இந்த வெயில் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி போலம் நம்ம ஊரில் இந்த இங்கே வச்சு அடிக்க வைக்கிற லாரியில் கொள்ளாதது போடுறாங்க நீ அங்கே போனேன்னு சொன்னால் பெரிய வேகன் பெரும் பெரும் கண்டெய்னரில் கொண்டு வந்து அந்த பழத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க மழை போல குமிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த பழங்க பார்க்க அதே மாதிரி அதனால அது கோடை காலமோ வெயில் காலமோ வசந்த காலமோ காற்று காலமோ எந்த காலமாக எல்லா காலங்களிலும் விளையக்கூடிய பழங்கள் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் அங்கே அதனால இப்ராஹிம் அலுவலாத்திலே துவா அது மிக அற்புதமாக அல்லாஹால ஏற்றுக்கொண்டார் வர்சு புகும் மினசமராத்தி பழங்களில் இருந்து அவர்களுக்கு தருவாயாக என்ற கேட்ட துவாவை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு அல்லாஹாலுடைய குதிரத் அல்லாஹாலாவுடைய அறிவு இப்ராஹிம் அலுவலாத்திலே துவா அவற்றையெல்லாம் நேரடியாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை மக்காவிலே இப்போ நாம காணலாம் மக்காவில் மதியனாவில் அரபு நாட்டில் பூராத்திலையும் காணலாம் அப்படிப்பட்ட அற்புதம் பலன்கள் ஒன்றை குறிப்பிட பெட்ரோல் உலகத்திலே அதிகமாக பெட்ரோல் எடுக்கக்கூடிய நகரமாக அல்லாஹத்தால் அரபு நாட்டை ஆக்கி வைத்தது அதன் காரணமாக அவர்கள் அந்த மன்னர்கள் எல்லாம் பெட்ரோல் மன்னர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு எழுதுறாங்க பேப்பர்ல பார்க்கிறேன் பெட்ரோல் மன்னர் அப்படின்னு அதன் காரணமாக ஏராளமான பொருளாதாரத்தை அல்லாஹத்தால நாட்டுக்கு வழங்குகின்றான் மிக செழிப்பாக செல்லும் செல்லும் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இப்ராஹிம் அலையாத்துடைய துவாவின் காரணமாக என்பதா சொலம் என்று அல்ல அடுத்த அதனுடைய தொடர் என்ன இருக்குது அடுத்த வாரம் அதனை பார்ப்போம் எனவே இப்ராஹிம் அலையாம் அவர்கள் கேட்ட துவா அந்த மக்கா மதீனா ஹரம் பூமி சம்பந்தமாக அல்லாஹத்தல்ல அதை நிறைவேற்றி வைத்து உலக மக்கள் அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய அறிவாதம் செய்யக்கூடிய வணக்கங்கள் முடியக்கூடிய அதற்கு ஏராளமான பலன்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தால் நாம் உண்டாக்கி வைச்சிருக்கோம் அதை நம்ம கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லா தாலா அதற்குரிய சிறப்புகளை நம் அனைவருக்கும் தந்து விள்வாராக வாசுதாவாக சிந்தில்லா சிறப்பில் ஆளவே